வணக்கம் நட்டினையின் தினம் ஒரு உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி ஒரு தோழி வந்து வத்த குழம்பு பற்றி கேட்டிருந்தாங்க வத்த குழம்பு வந்து நிறைய விதத்தில் வைக்கலாம் அதில் நான் வந்து சாதாரணமாக பேசிக் முறையில் நான் ஒரு வத்த குழம்பு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதில் காய்கறிலாம் எப்படி ஆட் பண்ணணும் ம வேறு வேறு எப்படி வைக்கிறதையும் நான் சொல்லித்தரேன் இப்போ நாலு பேர்த்துக்கு உண்டான வத்த குழம்போட அளவு எலுமிச்சம்பளம் சைஸு புளி ஒரு நிதானமான எலுமிச்சம்பளம் ரொம்ப பொடியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் இருக்க நிதானமான எலுமிச்சம்பளம் புளியை தண்ணியில் கரைச்சிக்கோங்க அதாவது சுடு தண்ணியில் ஊற வச்சு புளி எப்போவுமே ஊற வைக்கும்போது கொஞ்சம் நல்லா கொதிச்ச தண்ணியில் ஒரு பிச்சு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸிலேயோ இல்லை கையிலையோ நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா புளியோட பூரா சத்துக்களும் நமக்கு கிடச்சிடும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதுதான் அந்த மாதிரி புளி வந்து கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணியிலே நல்லா திரிப்பி திரிப்பி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் வந்து உங்கள்கிட்ட என்ன வத்தல் அவைலபிளாக இருக்கோ அதாவது மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் காமன் மணத்தக்காளி வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வெந்தயம் சீரகம் கடுகு பெருங்காயம் உப்பு அப்புறம் வந்து நம்ம சாம்பார் பொடி இது மட்டும் வச்சுக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையானது நல்லெண்ணெய் வந்து வேணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து சோம்பு அதாவது இது வந்து தெரியாது வெளியே தெரியாது என்ன சோம்பா அப்படின்னு கேட்பீங்க அதில் தான் இருக்குது விஷயமே நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் தெரியுங்களா வத்தக்கழம்பு எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிறாங்க எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிறாங்க நம்மளும் அதே வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வச்சா கூட அந்த வாசனை வரலையே நினப்பீங்க அதுதான் ரகசியம் அந்த சோம்பு வந்து என்னென்னா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் முக்கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் மிளகு இது நாளையும் வெறும் வானலியில் வருத்துட்டு பொடியாக நுணுக்கிக்கோங்க பொடியாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இதை தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம வானலில் நல்லெண்ணெய் ஊற்றப்படுறோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு சீரகமும் பெருங்காயமும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் சீரகம் போடுங்க கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க ரெண்டு வெந்தயம் போடுங்க போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வத்தலை வந்து அந்த எண்ணெயிலே போட்டுங்க முதல்ல வந்து சுண்டக்காய் போடுங்க சுண்டக்காய் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மணத்தக்காளி வத்தல் போடுங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா மொதல் மணத்தக்காளி வத்தல் போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கரிஞ்சு போயிடும் அப்புறம் சுண்டைக்காய் வந்து க லேட் ஆகும் அதனால் முதல்ல சுண்டக்காய் வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மணத்தக்காளி வத்தலை அதில் போடுங்க ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா புளிக்கரைசல் இந்த புளிக்கரைசலை போட்டுருங்க புளிக்கரைசலை ஊற்றுனதுக்கப்புறமே உப்பு சிறிதளும் மஞ்சத்தூளும் அதில் சேர்த்துருங்க அப்புறம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்டு இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்து புளியோட வாசனை வந்து கொஞ்சம் வெளியே போகணும் புளியோடய பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் குறுகி வரும் குறுகி வர சமயத்தில் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருப்பீங்க அந்த சாம்பார் பொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு கொதி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த வெந்தயம் சோம்பு சீரகம் மிளகு இதை பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த பொடியை அதில் தூவிடுங்க இந்த பொடி அதில் தூவிட்டு கரெக்டாக வந்து அந்த பொடி தூணது அந்த இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் ஏன்னா புளித்தண்ணி கொதிச்சிருக்கு அதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டிருக்கீங்க உப்பு போட்டிருக்கீங்க நல்லா குறுகி வந்திருக்கும் எண்ணெய் மேலே தெரிகிற மாதிரி வந்திருக்கும் இந்த சோம்பு தூள் நீங்கள் போட்டுருங்க போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டோட வாசனை வந்து எல்லா பக்கமும் கலக்க கலக்கிற மாதிரி கலந்தோட ஆஃப் பண்ணிடுவேன் இதுதான் வத்த குழம்பு பேசிக் வத்த குழம்பு இதில் வந்து வெங்காயம் சேர்க்கலை நம்ம பூண்டு சேர்க்கலை இதெல்லாம் தேவையில இப்போ வெங்காயம் பூண்டு சேர்த்து குழம்பு பண்ணணுன்னா அந்த வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறீங்க இல்லையா கருவேப்பிலை சேர்க்கும் அந்த வெங்காயம் பூண்டு அதாவது ஆறு பல் பூண்டு பத்து ப பத்து சின்ன வெங்காயம் பத்து நம்பர் சின்ன வெங்காயமும் ஆறு பல் பூண்டு இதுதான் அளவு அதாவது வெங்காயம் வந்து கொஞ்சம் தூக்கலாகும் பூண்டு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் கட் பண்ணி போட்டுட்டு அதாவது சும்மா ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணுங்கள் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு புளிக்கரை ஊற்றி நீங்கள் சாம்பார் பொடி போட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த சோம்பு சீரகம் மிளகு எந்த இந்த வறுத்த அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியும் போட்டுட்டு இறக்கிடுங்க அது வந்து வெங்காயம் வத்த குழம்பு இதுலேயும் முருங்கைக்காய் சேர்த்து பண்ணலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெத்தலாம் வறுத்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை போட்டுட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் காய் வேகிற வரைக்கும் விட்டுருங்க காய் வெந்ததுக்கப்புறமா புளி சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாம்பார் பொடி அந்த பொடியெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கங்க இதுதான் வத்த குழம்பு செய்யறதுக்கான வெரைட்டிஸ் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரைட்டுங்க தேங்க் யூ